நன்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் வெங்காயம் ஆஃப் கப் கொடை மிளகாய் ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சள் படி கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆஃப் ஸ்பூன் அம்சூர் பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கிற பட்டர் தேவையான எண்ணெய் மூணு ஸ்பூன் பிரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு சீஸ் தேவையான அளவு செய்முறை முதல்ல பன்னீர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல அதை எடுத்துருவோம் எடுத்து துருவி வச்சுப்போம் சாஃப்ட் ஆகிடும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊட்டி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டு வதக்கிப்போம் வெங்காயம் வதக்கிணும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுவோம் குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் பொடி கரம் மசால தூள் ஆமச்சூர் பவுடர் உப்பு கலந்து நல்லா ராஸ் போகட்டும் நல்லா வதக்கிட்டு இந்த சி பன்னீர் துருவி வச்சிருக்கோம் அதை போட்டு ஸ் பண்ணி எடுத்தா போறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டோ பண்ணிட்டு ஒரு ஸ்டவ் வச்சுட்டு தவா வச்சு தவால பட்டர் போட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரெட்டுக்கு சென்டர்ல வந்து வெண்ணெய் தடவிடுவோம் வெண்ணெய் தடவிட்டு சீஸ் சீஸ் வச்சிருவோம் மொசு இல்லா சீஸ் இல்லை நமக்கு எந்த சீஸ் கிடைக்கும் அது வச்சுட்டு அது இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணியிருக்கோல்ல வெங்காயம் கொடை மிளகாயெல்லாம் வதக்கி பன்னீர் வச்சு அதை வதக்கின அந்த ஃபில்லிங் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் டாஸ் பண்ண பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஜென்டலா ப்ரெஸ் பண்ணி வச்சோன்னா சூப்பர் பான அண்ட் ஹெல்த்தி பன்னீர் சாண்ட்விச் தயார் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வக்கும் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்